நீரில் மூழ்கிழப்பவர் நான்கு கட்டிடம் இடிந்து விழுந்து இறப்பவர் ஐந்து அல்லாஹுவின் பாதையில் உயிரை இழப்பவர் என்று நபி நபிசல்லு அனிசல்லி இரண்டு எட்டு முஸ்லிம் ஒன்று நான்கு